ய தோற்றவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமஹே நமயாணியோயம் கர்மன தர்ம கௌன்ய முகவான்ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல இன்னொரு பாவனையையும் கர்மன் செய்கிற போது கர்மயோகி மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் இதற்கு முன்னால் சொன்னார் பகவானுடைய கட்டளை அப்படிங்கிற ஒரு பாவனையோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற பொறுப்புகளை செயல்களை செய்யணும் அதுக்கு பேர் நியத பாவனைன்னு பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது யஜ்ய பாவனைன்னு சொல்லுவோம் ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா யக்ஞார்த்தாத்து கர்மணஹா அந்நற்ற ஐயம் லோக்கா கர்மபந்தனா யஜ்யார்த்தம்னு சொன்னால் இந்த இடத்துல யக்ஞை விஷ்ணு என்று சொல்லி கடவுளை மையமாக வைத்து கடவுளுக்கு செய்கிற பூஜையாக நினைக்கணும் முதல்ல சொன்னது கடவுளுடைய கட்டளைனு நினச்சி பண்ணணும்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்கிறோம்னா பகவானுக்கு பண்ணுற பூஜை தான் கடவுள் எனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கார் வேலை பண்ணுறதுக்காக மனசு வாக்கு காயங்கிற கருவிகளை கொடுத்துருக்கார் வெளியில் பொருள்களை எல்லாம் உறவுகளையெல்லாம் கொடுத்துருக்கிறார் இதை கொண்டு நான் செயல் புரிந்து கொண்டு இருக்கணும் ஆனால் நான் புரிகிற செயலெல்லாம் இறைவனுக்கு பண்ணுற பூஜை எல்லோருமே சமூகத்தில் பொறுப்போட கடமைகளை செய்யணுங்கிறது தான் இதனுடைய பொருள் ஈஸ்வரனுக்கு செய்கிறேங்கிற எண்ணத்தோடு செஞ்சால் அந்த கர்மம் வந்து நம்மள மனசை பந்தப்படுத்தாது நம்ம பொருளுக்காகவோ புகழுக்காகவோ செய்கிறோங்கிற எண்ணத்தில் செஞ்சோம்னா அது நம்ம மனசை சஞ்சலப்படுத்தும் ஆகையினால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா நீ கடவுளை முன்னிட்டு கொண்டு கடவுளுக்காக செய்கிற பூஜைன்னு நினச்சி பண்ணினியானா இந்த கர்மம் உன்னை பந்தப்படுத்தாது அந்நற்ற பகவானுக்கு பண்ணுற பூஜை இல்லைன்னு நினச்சிண்டு எனக்கு புண்ணியம் கிடைக்குங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு சித்த சுத்தி எண்ணத்தை விட்டுட்டு எனக்கு பொருள் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் உலக சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ கர்மம் செஞ்சையானா அது மனசை சஞ்சலப்படுத்தத்தான் செய்யும் அது கர்ம பந்தத்தை உண்டு பண்ணும் ஆனால் நம்ம இந்த எண்ணத்தோட செஞ்சா நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் கிடைக்காம ஒண்ணும் போயிடாது சுவாமி அப்படின்னா நான் என்ன பொருள் கிடைக்கணும் வாழ்க்கையில் எதுவானுன்னு நினைச்சி பண்ணக்கூடாதான்னு கேட்கலாம் அது கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு ஆட்டிடியூடோட பண்ணினா அதெல்லாம் பைப்ராடக்டா கிடைக்கும் கரும்பனுடைய சக்கைய கேட்க கரும்பு சாறு தான் முக்கியம் நமக்கு சாரை வச்சு வெள்ளம் பண்ணலாம் சர்க்கரை பண்ணலாம் அதுதான் மெயின் ப்ராடக்ட்டு சக்கை கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகிறது சக்கையை வச்சே இப்போ மின்சாரமெல்லாம் பண்ணுறோம் அது மாதிரி இறைவனை முன்னிட்டு கொண்டு சமூகத்தை முன்னிட்டு கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடல் உறுப்புகளை கொண்டு நாம் செயல் புரிந்தோமே ஆனால் அதில் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் அந்த பாவனைக்கு ஈடு என கிடையாது ஆகையினால பகவான் சொல்றார் யஜார்த்தா கர்மண அந்நாக்கோக்கா இந்த மனிதன் கர்மபந்தன இல்லாட்டி இவனுக்கு கர்மம் பந்தப்படுத்தும் மனசை சஞ்சலப்படுத்தும்னு அர்த்தம் ததர்த்தம் கர்ம கௌந்தேய ஈஸ்வரனுக்கு பூஜை செய்கிறோங்கிற எண்ணத்தோட கர்மத்தை செய் குந்தி அர்ஜுனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சார இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த சொல் முக்த சங்கஹான்னா ரொம்பவும் பற்று வைத்து கொண்டு செயல் புரியாது பொறுப்புணர்வோடு செயல்புரி அந்த பற்று நான் செய்வேன் அதை அடைவேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை ஊக்கம் உற்சாகம்லாம் இருக்கணும் ஆனால் அதே சமயம் செயலிலும் செயலின் விளைவிலும் அளவுக்கு மீறின பற்று வைக்கக்கூடாது அப்போ தான் நம்ம செயலை சிறப்பாக செய்ய முடியும் செயலை சிறப்பாக செய்கிறதில் தான் நம்ம கருத்து இருக்கணும் ரிசல்ட் ஓரியன்டேஷன் ப்ராசஸ் ஓரியன்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா நமக்கு ப்ராசஸ் ஓரியன்டேஷன் நம்ம செயலை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யணும் அதுக்கு பேர் தான் முக்த சங்கஹான்னு பேர் சமாச்சாரங்கிறார் ஏனோதானோன்னு செய்யக்கூடாது சந்தோஷமாக செய்யணும் மகிழ்ச்சியோட செய்யணும் சம் ஆச்சார நன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை மனசில் வாங்கிட்டு நாம் தினமும் செயல் புரிஞ்சோமான அந்த செயல் வந்து நமக்கும் சமூகத்துக்கும் வருங்கால தலைமுறைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் உண்டு பண்ணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆகவே நாம் எல்லோரும் நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை இறைவனுக்கு செய்யும் பூஜையாக சமூகத்துக்கு செய்யும் வழிபாடாக கருதி படபடப்பில்லாமல் செய்வோமே ஆனால் செயலின் தரமும் ஓங்கும் சமூகமும் நாமும் எல்லா நன்மையும் பெறுவோம் என்கின்ற அனுகம் பண்ணட்டும் எோருக்கும் மார்ந்த நல்வாத்துக்கள்ரிம் தேனி வேதபுரி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்